வணக்கம் நற்றினியின் சரித்திரம் திட்ட சம்பவங்கள் நிகழ்ச்சிக்காக ஈரோட்டிலிருந்து எஸ் செந்தில்குமார் இன்று ஆகஸ்ட் இருபத்தி ஒன்பது இந்த நாளில் நிகழ்ந்த சில முக்கியமான வரலாற்று நிகழ்வுகளை காணலாம் எழுநூத்தி எட்டாம் ஆண்டு செப்பு நாணயம் முதன் ஜப்பானில் வார்க்கப்பட்டது ஆயிரத்தி எழுநூத்தி ஆண்டு திரிகோணமலை கோட்டையை பிரெஞ்சுக்காரர்கள் பிரிட்டிஷ் படையினரிடமிருந்து மீண்டும் கைப்பற்றினர் ஆயிரத்தி எட்நூத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பிரேசிலை தனி நாடாக போர்ச்சுக்கல் அறிவித்தது ஆயிரத்தி எட்நூத்தி ஆண்டு மைக்கேல் பாரடே மின்காந்த தூண்டலை கண்டுபிடித்தார் ஆயிரத்தி எட்நூத்தி ஆண்டு நாங்ஜிங் உடன்படியின்படி முதலாம் அபின் போர் முடிவுக்கு வந்தது ஹாங்காங் பிரிட்டனின் குடியேற்ற நாடாக அறிவிக்கப்பட்டது ஆயிரத்தி எட்நூத்தி ஆண்டு மவுண்ட் வாஷிங்டன் காக் ரயில் பாதை திறக்கப்பட்டது உலகின் மலை மீது அமைக்கப்பட்ட முதலாவது ரயில் பாதை எதுவாகும் ஆயிரத்தி எட்நூத்தி ஆண்டு லண்டனில் நடைபெற்ற டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி ஒன்றில் ஆஸ்திரேலியா இங்கிலாந்தை ஏழு ரன்களில் தோற்கடித்தது பின்னர் பிரபலமான ஆசிஸ் தொடர் ஆரம்பமாக இப்போட்டி வழிவகுத்தது ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஆண்டு காட்லிப் டைம்லர் என்பவர் மோட்டார் சைக்கிளுக்கான காப்புரிமம் பெற்றார் ஆயிரத்தி எட்நூத்தி தொன்னூத்தி எட்டாம் ஆண்டு குட் இயர் டயர் கம்பெனி ஆரம்பிக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு கியூபெக் பாலம் அமைக்கப்படும்போது இடிந்து விழுந்ததில் 75 ஐந்து தொழிலாளர்கள் கொல்லப்பட்டனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ஜப்பானியர் கொரியாவின் பெயரை சோசன் என மாற்றினர் சிஹெச்ஓ எஸ்இஎன் சோசன் என மாற்றினர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு அறுபதாயிரம் ஸ்லோவாக்கியர்கள் நாசிகளுக்கு எதிராக கிளர்ச்சியை ஆரம்பித்தனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் கட்சி ஜி ஜி பொன்னம்பலம் தலைமையில் அமைக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு சோவியத் ஒன்றியம் ஜோ ஒன்று என்ற தனது முதலாவது அணுகுண்டு சோதனையை கசகிஸ்தானில் நடத்தியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூத்தி ஆண்டு சோவியத் உயர் பீடம் சோவியத் கம்யூனிஸ்ட் கட்சியின் அனைத்து நடவடிக்கைகளையும் முடக்கியது இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு அமெரிக்காவின் லூசியானா முதல் புளோரிடா வரையிலான கரையோர பகுதிகளை சூராவலி காத்ரினா தாக்கியதில் ஆயிரத்தி எட்நூத்தி முப்பத்தி ஆறு பேர் கொல்லப்பட்டு நூற்றி பில்லியன் டாலருக்கு மேல் சேதம் ஏற்பட்டது இனி விண்வெளியில் இன்றைய நிகழ்வுகளை காணலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜெமினி ஐந்து விண்கலம் விண்வெளியில் இருந்து பத்திரமாக அட்லாண்டிக் கடலில் தரையிறக்கப்பட்டது இனி இந்த நாளில் பிறந்தவர்கள் விவரம் ஆயிரத்தி எட்நூத்தி ஆண்டு கிடுகு வெங்கட தெலுங்கு எழுத்தாளர் மொழியலாளர் ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஆண்டு ஜீவராஜ் மேத்தா குஜராத் மாநிலத்தின் முதலாவது முதலமைச்சர் ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு எவ் ராசியம்மா கேரள கத்தோலிக்க புனிதர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு தியான்சந்த் இந்திய ஹாக்கி விளையாட்டு வீரர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு கே ஜெயக்கொடி இலங்கை தமிழ் அரசியல்வாதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ரிச்சர்ட் ஆட்டன்பெரோ ஆங்கிலேய நடிகர் இயக்குநர் தயாரிப்பாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆண்டு க இராசாராம் தமிழக அரசியல்வாதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ஜான் மெக்கெயின் அமெரிக்க அரசியல்வாதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ஆர்த்தர் பி மெக்டொனால்டு நோபல் பரிசு பெற்ற கனடிய இயற்பியலாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு விஜயகுமார் தென்னிந்திய திரைப்பட நடிகர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு கே ராதாகிருஷ்ணன் இந்திய அறிவியலாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு மைக்கேல் ஜாக்சன் அமெரிக்க பாடகர் நடிகர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆண்டு நாகார்ஜுனா தென்னிந்திய திரைப்பட நடிகர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு விசால் தென்னிந்திய திரைப்பட நடிகர் இந்நாளில் மறைந்தவர்கள் ஆயிரத்தி அறுநூத்தி நான்காம் ஆண்டு அமிதா பானு பேகம் முகலாய பேரரசர் ஹுமாயுனின் மனைவி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டு காஜி நஸ்ருல் இஸ்லாம் வங்காளவிஞர் புள்ளாங்குழல் மேதை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு எம் கே ராதா இந்திய தமிழ் நாடக திரைப்பட நடிகர் இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு ஒரேஸ் வெல்கம் பாப்காக் அமெரிக்க வானியலாளர் இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு ஆர் வி தமிழக எழுத்தாளர் பத்திரிகையாளர் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு மாவை வரோதயன் ஈழத்து எழுத்தாளர் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு ஏ அஸ்வர் இலங்கை அரசியல்வாதி இந்நாளின் சிறப்புகள் அணுவாயுத சோதனைகளுக்கு எதிரான பன்னாட்டு தினம் என்று இந்தியாவில் தேசிய விளையாட்டு தினம் ஸ்லோவாக்கியாவில் தேசிய எழுச்சி நாள் என்று மீண்டும் நாளை சந்திப்போம் நண்பர்களே